வணக்கம் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்த ஆண்டு பருவத்தின் சராசரி மழையை விட மும்பையில் 72 இரண்டு சதவிகிதம் அதிகம் மழை பெய்துள்ளது இரண்டு எத்தியோப்பியா நாடு ஒரு நாளில் இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை நடவு செய்துள்ளது மூன்று சீனா அடுத்த ஆறு ஆண்டுகளில் பைவ் ஜி யில் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் செலவிட திட்டமிட்டுள்ளது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இலங்கைக்கு 480 எண்பது மில்லியன் டாலர் நிதியுதவி அளித்த நாடு எது 2. கார்பரேட்டுகள் மற்றும் வங்கி சாராத கடனளிப்பவர்களுக்கு வெளி வர்த்தக கடன் விதிமுறைகளை எந்த வங்கி தளர்த்தியது மூன்று உலக பேட்மிண்டன் தரவரிசையில் எந்த இந்தியர் முன்னிலையில் உள்ள? மீண்டும் சந்திப்போம் நன்றி